ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் இன்றைய தினம் நாம் நம்முடைய கடமைகள் நம்முடைய தர்ம காரியங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான திரவியம் பணம் ரூபாய் என்ன மாதிரி இருக்கணும் எந்த பணத்தை வச்சுண்டு நம்முடைய தர்மங்களை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வரிசையாக ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த நாளில் அது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது நாம் நம்முடைய தர்மங்கள் பண்ணுறதுல கடைசியில் எல்லாத்துக்கும் தானங்கிறது வச்சிருக்கா நம்ம ரிஷிகள் தனபடி பிரம்ம யஜம் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பிரம்ம யக்கம் சொல்கிற பொழுது கடைசியில் ததோயத் கின் சததா திசா தட்சிணா அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது பிரம்ம யக்ஞம் முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு தட்சிணையை எடுத்து வைக்கணும் நாம் செய்யக்கூடியதான எந்த ஒரு காரியத்திலையும் முன்ன பின்ன தப்புகள் நடந்து போயிடலாம் ஏன்னா அது மனுஷனுக்கு ஸ்வாவம் தப்பு நடந்து போய்டுறதுங்கிறது மனுஷனுக்கு இயற்கையாக உள்ளது அதில் முன்ன பின்ன போயிட்டால் பலனில் வித்தியாசம் வந்துடும் அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தட்சிணாதானத்தை வச்சு அதை பூர்த்தி பண்ணுறது அதான் கடைசியில் நாம் சொல்கிற பொழுது நியூனாதிருக்தாபியாம் சர்வம் சுகுணம் அஸ்தூன்னு பூர்த்தி பண்ணுறோம் எந்த ஒரு காரியத்தையும் நியூனம்னா குறைபாடுகள் அத்திரிக்தம்னா அதிகமாக பண்ணுறது அதிகமாகவும் செய்யக்கூடாது அதிக அதிகம் பலம்னு இருக்குது 110 பத்தாக 108 நூற்றி எட்டு பன்னதாக ஆகிடும் அப்படின்னு சத்திய பஞ்சாசநியாயம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது ஐம்பது செய்யணும் நூறாக பண்ணிட்டா நூறுக்குள்ளேயே ஐம்பதும் வந்துடுறதோனோ அப்படின்னு நினப்போம் ஆனால் அது கர்மாக்கல்ல சரியாக வராது அப்படி செய்யக்கூடாது 108 எட்டு ஆவர்த்தி ஜபம் பண்ணணும் அப்படின்னா 108 எட்டு ஆவர்த்தி கரெக்டாக பண்ணிட்டு நிப்பாட்டிடணும் அதிகமாக பண்ணினாலும் அது பண்ணாத மாதிரி ஆயிடும் அதனால தான் கடைசியில் நியூனாத்திரிகாபியாம் சர்வம் சுகுணமஸ்து அப்படின்னு சொல்கிறோம் நியூனம்னா குறைபாடு அத்திரிக்தம்னா அதிகப்படியாக பண்ணுறது அதிகப்படியாகவும் செய்யக்கூடாது கரெக்டாக பண்ணணும் அதே போல் இந்த இந்த குறைபாடுகள்லாம் வருது இந்த குறைபாடுகளெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா தட்சிணாதானத்தினால சரி பண்ணலாம் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா அதுலேயும் இந்த கலியுகத்தில் கலவு தானம் பிரசஸ்ததே அப்படின்னு கலியுகத்தில் கர்மாக்கல்ல குறைபாடுகள்ங்கிறது சகஜமாக வந்துடும் கலிதோஷத்தினால அப்படி வந்துடுத்தோம்னா அதை சரி பண்ணுறதுக்கு தட்சிணாதானம்னு நமக்கு ரிஷிகள் வச்சிருக்கா இதெல்லாம் அப்படிதான் கலிதோஷம் கலிதோஷம்னு எல்லாத்தையும் நிந்திக்கப்படாதுன்னு நமக்கு ரிஷிகள் காண்பிச்சுருக்கா ரிஷிகள் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறா யுகே யுகே ச ஏ தர்மா தத்திர தத்திர ச ஏ த்தேஷம் நிந்தா நகர்த்தவியா அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது ரிஷிகள் சொல்கிறாள் அதாவது ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒவ்வொரு தர்மங்களை வசத்தியாக காண்பிக்கப்பட்டிருக்கு அதன்படி அவரவர்கள் தன்னுடைய கடமைகளை பன்னிண்டு வருவா தர்மங்களை பன்னிண்டு வருவா அப்படி பன்னிண்டு வர்றவாளை பார்த்து நாம் நிந்திக்கப்படாது இப்போ திரவிய தானம் பண்ணணும் அப்படின்னா அதை நிந்திக்கப்படாது இதெல்லாம் களி தோஷம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நிந்திக்கப்படாது யுகரூபாஹிதே துஜாகா ஏன்னா யுக தோஷத்தினால குறைபாடுகள் வருது குறைபாடு உள்ளவனை பார்த்து நிந்திக்கப்படாதுன்னு சாஸ்திரம் வியாதி வந்தவனை பார்த்து நிந்திக்கப்படாது பாபம் பண்ணியிருக்கான் அதான் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லப்படாது சொன்னால் அந்த பாபம் நமக்கு வந்துடும் அனுதாபப்படணும் அடாடா என்ன பாப்பமோ தெரியல கஷ்டப்படுறானேன்னு அவனை பார்த்து அனுதாபப்படணுமே வழியாக நிந்திக்கப்படாது நீ இந்த பாப்பம் பண்ணியானோ அதான் நீ அனுபவிக்கிறே அப்படின்னு சொல்லப்படாது அதுபோல் கலிதோஷம்னு ஒதுக்கப்படாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கடைசியில் தக்ஷினாதானங்கிறது ரொம்ப முக்கியம் ஏதோ ஒரு தட்சிணையை வச்சு கொடுக்கணும் அந்த தட்சிணை இருக்கே நாம் பண்ணுற ஒரு காரியம் அந்த பணம் வச்சுன்னு பண்ணுறோம் அது என்ன பணமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்க எந்த பணத்தை வச்சுட்டு எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கா இப்படி சொல்கிற பொழுது உத்தமம் சுவார்ஜிதம் வித்தம் மத்தியமம் பிதுரார்ஜிதம் அதமம் பிராத்ருவித்தஞ்ச ஸ்திரீவித்தம் அதமாதமம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதாவது நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான பணமானது உத்தமமான முறையில் இருக்கணும் அப்படின்னா நாம் சொந்தமாக சம்பாதிச்ச பணமாக இருக்கணும் அதை வச்சுண்டு நாம் நம்முடைய தர்மங்கள் அதாவது இப்போ ஸ்ராத்தாதிகள் பண்ணுறதாகட்டும் அல்லது குழந்தைகளுக்கு கல்யாணம் அப்தபூர்த்தி உபநயனங்கள் பண்ணுறதாக இருக்கட்டும் இவைகள்லாம் தனக்குன்னு பண்ணிக்கிற காரியங்களாக இருக்கட்டும் இவைகள்லாம் தான் சம்பாதித்த பணத்தை வச்சுருந்து பண்ணுறது உத்தமம் மத்தியமம் பித்துரார்ஜிதம் தகப்பனார் சேர்த்து வைச்ச பணத்தை எடுத்து தர்ம காரியங்கள் பண்ணுறது சிராத்தாதிகள் பண்ணுறதுங்கிறது மத்தியமம் அதமம் பிராத்ருபித்தஞ்ச அல்லது சகோதரால் அண்ணா தம்பிகள்கிட்டேருந்து பணத்தை வாங்கி வச்சிருந்து தர்மம் பண்ணுறது அப்படிங்கிறது அதமம்னுட்டார் அதமம்னா அந்த அந்த பண்ணக்கூடிய கர்மாவானது ரொம்ப கீழ்த்தரமாக போய்டும் ஸ்திரீவித்த மதமாதமம் ஸ்திரீகள் சேர்த்து வச்சுண்ட பணத்தை வாங்கி தர்ம காரியங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கீழ்த்தரத்துக்கும் கீழ்த்தரமாக போய்டுறது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன் என்ன காரணம் இது ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் இருக்குது அந்த காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் உத்தமம் சுவார்கிதம் தான் சம்பாதித்த பணம்தான் உத்தமமானது அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கார் அப்படின்னா ஸ்ராத்தம் பண்ணுறது தகப்பனார் தாயார் தகப்பனாருக்கு ஸ்ராத்தம் பண்ணுற காரியம் இருக்கே அது இவனுடைய கடமை இவன் செய்ய வேண்டிய கடமை இவனுக்கு என்ன சம்பாத்தியம் இருக்கோ இவனுக்கு என்ன வசதி இருக்கோ அதை வச்சு இவன் செய்யணும்னு தான் தாயார் தகப்பனார் ஆசைப்படுவார் ஏன்னா நமக்கு வரக்கூடிய வசதி இவைகள்லாம் பித்திருக்களுடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு வருது பித்தக்கள் தான் நமக்கு அனுகிரகம் வீடு வாசல் வசதி மனைவி குழந்தைகள் இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்குறவா யாருன்னா பித்திருக்கள் அவளுக்கு தெரியும் நம்மளை எந்த அளவில் வைக்கணும்னு அவளுக்கு தெரியும் அவள் வச்சிருக்க அந்த வசதிக்கு தகுந்தா போல இவனுக்கு உள்ள வருமானத்தை வச்சுண்டு அந்த ஸ்ராத்தத்தை பண்ணினால்தான் அந்த பித்திருக்கள் சந்தோஷப்படுவான் மத்தியமம் பித்ரார்ஜிதம் தகப்பனார் சேர்த்து வச்ச பணம் இருக்கே அது மத்தியமம் அதில் ஸ்ராத்தாதிகள் அவைகள்லாம் பண்ணுறதுன்னு வச்சுக்கப்படாது அதுவும் தான் சம்பாதிக்கிற பணம்ங்கிறது தான் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அதாவது நம்முடைய புத்தி சக்தியை செலவழித்து சம்பாதித்த பணம் இருக்கே அதுதான் நமக்கு சொந்த பணம்னு பேர் நாம் படித்த படிப்பை வச்சுண்டு சம்பாதிக்கப்படாதுன்னு சாஸ்திரம் அதுக்கு பிரதகாத்யாபனம்னு பிரதகா பிரதகாத்யாபனம்னு பேர் பணம் வாங்கிட்டு நாம் ஒரு படிப்பு படிச்சிருக்கோம் அந்த படிப்பு வந்து ரொம்ப உத்தமமான படிப்பு அப்படின்னா அந்த படிப்பை பத்து பேருக்கு சொல்லி கொடுத்து சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கே அது ரொம்ப மோசம்னு டிகளெலாம் அப்படி செய்யக்கூடாது நான் படித்த படிப்பை வச்சுட்டு சம்பாதிக்கப்படாதுன்னு சாஸ்திரம் அதே போல் வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கப்படாது வட்டிக்கு பணம் கொடுத்தோ அந்த பணம் கொடுத்துட்டோ வாழ்க்கையில் இருந்து வட்டியை வாங்கி வச்சுட்டு அதில் தர்ம காரியங்கள் பண்ணப்படாது பண்ணினால் அது பண்ணாததாக போயிடும் அதாவது தான் படித்த படிப்பை வச்சுட்டு சம்பாதித்த பணம் வட்டிக்கு வாங்கின பணம் திருடின பணம் சொல்லாமல் எடுத்துன்னு வந்த பணம் இவைகள்லாம் தர்ம காரியங்களுக்கு உபயோகப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சுண்டு நாம் தர்ம காரியங்கள் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா ஹரிஷிகள் என்ன சொல்கிறா இது மாதிரி பணத்தை வச்சுண்டு நாம் எந்த ஒரு தர்ம காரியங்களையோ சிராத்தாதிகளையோ குழந்தைகளுக்கு கல்யாணமோ உபநயனமோ பண்ணினால் பரித்தியஜந்தி பர்த்தாரம் வித்தஹீனஞ்ச கர்மடாக பர்த்தா பவிஷ்யத்திகளவு வித்தவானேவ யோசித்தாம் கோதூமான்னயநாட்யம் புனக்திபயபீடிதாக அதர்மவருத்தியா லோகானாம் அல்பமாயுர் பவிஷதீ அப்படின்னு ரிஷிகள் அந்த தர்ம காரியங்களுக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தை என்ன அளவு செலவழிக்கணுமோ அந்த அளவு செலவழிச்சிடணும் அதில் மிச்சம் மீதி வைக்கப்படாது அந்த பணமும் சுத்தமான பணமாக இருக்கணும் திரவிய ரொம்ப முக்கியம் திரவிய சுத்தி எந்த கர்மால் இல்லையோ அங்கே என்ன ஆறுதுன்னா பரித்தஜந்தி பர்த்தாரம் தன்னுடைய மனைவி தன் மேலே ஆசையாக இருக்க அந்த அம்மாளுக்கு எண்ணம் தோண ஆரம்பிச்சிடும் வித்தகீனஞ்ச கர்மடாயன்னா சரியான அந்த பணத்தை நாம் செலவழிக்கலை அது வேறு மாதிரி சம்பாதி வேறு மாதிரி எடுத்துன்னு பணம் அது அப்படிங்கிறதுனால பர்தா பவிஷ்யத்தி களவு யார் வேற யார்கிட்டையாவது நாம் போய் இருக்கலாம் வேற யார்ட்டா வேற யாரோடையாவது வாழலாம்னு தன் மனைவிக்கு தோண ஆரம்பிச்சிடும் வித்தவானேவை யோசித்தான் அது நம்ம குழந்தைகளுக்கு பொன் குழந்தைகளுக்கு பணம் இருக்கிறவனை பார்த்தா ஆசை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும் பொன் குழந்தைகளுக்கு கோதுமான யவான் நாட்யம் மேலும் நல்ல சுத்தமான நெல்ல வாங்கி அரிசி வாங்கி சமச்சி அன்னத்தை சாப்பிடும்படியான நிலையே வராதுன்னுட்டான் கோதுமை அல்லது எவை இந்த புஞ்ச தானியங்களெல்லாம் சமைச்சு சாப்பிடும்படியான நிலை வந்துடும் அது மாதிரி திரவியத்தை வச்சுட்டு பண்ணவனுக்கு பயபீடித்தாக எப்பொழுதும் வியாதி நமக்கு வந்துடுமோ இந்த நோய் வந்துடுமோ அந்த நோய் வந்துடுமோன்னு வியாதி பயம் வந்துடும் அதர்ம விருத்தியா லோக்கானாம் அல்பமாயூர் பவிஷதி அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா அதர்மங்களில் புத்தி போக ஆரம்பிச்சிடும் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தன் குழந்தைகளுக்கும் அல்பமாயூர் பவிஷ்யத்தி ஆயுஷு குறைஞ்சி போய்டும் இத்தனை தோஷம் இருக்குது நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பணம் சரியான முறையில் வரலன்னா மேற்கொண்டும் ஷிகள் சொல்லியிருக்கா இதுக்கு கதையே இருக்குது வேதத்தில் எந்த பணத்தை வச்சுருந்தோம் என்ன செய்யணுங்கிறதுக்கு வேதத்தில் கதையே நமக்கு காண்பிச்சிருக்கா அடுத்தடுத்த உபன்யாசங்களில் இந்த தர்மங்களை தொடர்ந்து பார்ப்போம்